வணக்கம் லட்சணியின் ஆயிரத்தி முப்பத்தி ஏழாவது செய்தி சேவை மார்ச் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு பங்குனி மாதம் பதினோராம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று நாளிடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகி உள்ள சுயமுக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் அறிமுகம் தமிழக செய்திகள் காவிரி மேலாண்மை வாரியத்துக்கு பதிலாக காவிரி மேற்பார்வை ஆணையம் அமைக்க மத்திய அரசு திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன காவல்துறையினரின் மன அழுத்தத்தை போக்க நேற்று சென்னையில் பதிமூன்று இடங்களில் காவலர்களுக்கு யோகா பயிற்சி அளிக்கப்பட்டது தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை விரிவாக்கத்திற்கு தடை விதிக்க கோரியும் அந்த ஆலையை முழுவதுமாக மூட வலியுறுத்தியும் வணிகர்கள் கரையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அரசு மருத்துவமனைகளில் ஒன்பதாயிரத்தி செவிலியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் கூடுதலாக முன்னூற்று பேர் நியமனம் செய்யப்படுவர் எனவும் அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் காவிரி வாரியம் கோரி டெல்லியில் போராட்டம் நடத்த புறப்பட்ட பி ஆர் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டார் தலைமன்னரிலிருந்து தனுஷ்கோடி வரை உள்ள மாணவர் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் ஜெர்மனி அதிபர் பிராங்க் வால்டர் சந்திப்பு மேற்கொண்டுள்ளார் மாநிலங்களவை தேர்தலில் கட்சி மாறி வாக்களித்த பகுஜன் சமாஜ் எம்எல்ஏ செய்யப்பட்டதாக மாயாவதி அதிரடியாக அறிவித்துள்ளார் மின் சிக்கல் நடவடிக்கையொட்டி அனைத்து ரயில் நிலையங்களிலும் எல்இடி விளக்குகள் பொருத்தப்பட்டதால் ஆண்டுக்கு து என்று தெரித்துள்ளது நெருங்க பா தலைமையிலானசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து குல்கா ஜனமுக்தி மோர்ச்சா கட்சி வெளியேறியுள்ளது நீர் மேலாண்மையில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ளாமல் எட்டு சதவீத பொருளாதார வளர்ச்சி இந்தியாவிற்கு ஒரு களமாகவே இருக்கும் என உலக வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையை தெரிவித்துள்ளது உலக செய்திகள் பப்புவா நியூ கினியா நாட்டின் தலைநகரான போர்ட் மொரைஸ் பகுதியில் இருந்து சுமார் தொள்ளாயிரம் கிலோமீட்டர் வடகிழக்கில் உள்ள ரபாவுல் என்ற இடத்தின் தென்மேற்கே சுமார் நூற்றி எண்பது தூரத்தில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது பிரேசில் நாட்டைச் சேர்ந்த பேஸ்புக் தகவல்களை பிரிட்டனின் கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிகா நிறுவனம் தேடியதா என்பது குறித்து விசாரணையை பிரேசில் அரசு தொடங்கியுள்ளது அமெரிக்காவில் ஸ்டீபன் பார்க் என்ற அமெரிக்க ஆப்பிரிக்கரை சந்தேகத்தின் பேரில் போலீசார் சுட்டுக் சம்பவம் கருப்பு இனத்தவர் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது பிரான்சின் தென்பகுதியில் உள்ள நகரமான ட்ரெம்பில் ஒரு பல்பொருள் அங்கடியில் துப்பாக்கி ஏந்திய தீவிரவாதியால் பிரித்து வைக்கப்பட்டிருந்த பிள்ளைய கைதிக்கும் பதிலாக உள்ளே சென்ற போலீஸ் ஒருவர் உயிரிழந்தார் பள்ளியில் துப்பாக்கி சூடு எதிரொலியாக அமெரிக்காவில் மாணவர்கள் தற்காப்புக்கு தற்கொலை விநியோகம் செய்யப்பட்டுள்ளது இந்தியர்கள் அதிகம் பயன்படுத்தும் விசா நடைமுறை ஆஸ்திரேலிய அரசு கைவிட்டது மாற்றாக பல்வேறு கட்டுப்பாடுகள் அடங்கிய புதிய விசா முறை அமல்படுத்தப்பட்டுள்ளது வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்ய முப்பத்தி ஒராம் தேதி தான் கடைசி நாள் என்றும் வருமான வரித்துறை திட்டவட்டமாக அறிவித்துள்ளது நாட்டின் தொலைத்தொடர்பு வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை கடந்த ஜனவரி மாதத்தின் நூற்றி கோடியாக சரிவடைந்தது இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்காற்று ஆணையம் தெரிவித்துள்ளது ஆந்திர சித்தூர் மாவட்டத்தில் ரூபாய் ஆயிரத்தி கோடி முதலீட்டில் ஹீரோ மோட்டார்ஸ் நிறுவனத்திற்கு முதல்வர் சந்திரபாபு நாயுடு அடிக்கல் நாட்டினார் இதன் மூலம் பதினைந்தாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க ரிலோ நிறுவனம் தனது டெலிகாம் அடுத்த கட்டமாக நிறுவனத்துடன் இணைந்து செயல்படுத்த திட்டமிட்டுள்ளது தொடரில் இந்தியாவின் பங்கஜ் அத்வானி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார் வரவேற்கும் ஐ தொடரில் தன் ஆட்டம் எப்படி இருக்கப் போகிறது என்பதை அறிவுறுத்தும் விதமாக விக்கெட் கீப்பர்மான் சக்தி கிரிக்கெட்டில் இருபது பந்துகளில் சதம் ஆசியுள்ளார் இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஐந்து டெஸ்ட் தொடருக்கு தயாராகும் வகையில் கவுண்டி அணியில் பங்கேற்று இந்திய அணியின் கேப்டன் விராட் விளையாட உள்ளார் இரண்டாயிரத்தி காமன்வெல்த் இந்திய கொடி அணி வகுப்புக்கு தலைமையேற்கிறார் பி வி சிந்து படம் குறித்த அறிவிப்பு சமீபத்தில் வெளியாகியுள்ளது அதன்படி மிஸ்கின் இயக்கும் அடுத்த படத்தில் சாந்தூன் நடிக்கிறார் பார்ஜித் இயக்கத்தில் ரஜினி நடித்த கபாலி படத்தில் இடம்பெற்ற நெருப்புடா பாடல் பட்டி தொட்டியெல்லாம் கடக்கியது சந்தோஷ் நாராயணின் இசையில் அருண்ராஜா காமராஜ் எழுதி பாடி அந்த பாடலைப் போன்று இப்போது காலா படத்திலும் ஒரு அதிரடியான பாடல் இடம்பெற்றிருக்கிறது திரையரங்கு பார்க்கிங் கட்டணம் குறித்து கேள்வித்து அட்வைஸ் பண்ணலாமே தவிர எடுக்க முடியாது என அபிராமி ராமநாதன் பதிலளித்துள்ளார் சிவகார்த்திகேயன் நடிக்க இருக்கும் அவருக்கு ஜோடியாக ரகுவல் நடிக்க இருக்கிறார் இன்றைய செய்திச் செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்